முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இம்ரான் அவர்களுடன் எங்களுக்கு மேலிட்டு விட்டது பிரயாணிகளுக்கு அதைவிட இன்பமான தூக்கம் எதுவும் இருக்க முடியாது அந்த தூக்கத்திலிருந்து எங்களை அதிகாலை சூரிய வெப்பம்தான் எழுப்பியது முதல் முதலாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் இன்னவர் அடுத்த இன்னவர் அவரை அடுத்து இன்னீப் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபூரஜா எழுந்தவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கூறினார் அவருக்கு அடுத்த அறிவிப்பாளரான அவர்களுடைய பெயர்களை மறந்துவிட்டார் நான்காவதாக தூக்கத்திலிருந்து எழுந்தவர் ஆவார்கள் நபி சொல்லு அலிசல்லாம் அவர்கள் தூங்கிவிட்டால் அவர்கள் தாமாகவே தூக்கத்திலிருந்து வெழிக்கும் வரை வேறு யாராலும் எழுப்பப்பட மாட்டார்கள் காரணம் அவர்களது தூக்கத்தில் என்ன செய்தி வரும் என்பது எங்களுக்கு தெரியாது உமரலி லாகும் தூக்கத்தை விட்டு எழுந்து மக்களுக்கு ஏற்பட்டுவிட்ட அதாவது சுபகத்தொழுகை தவறி போன இந்நிலையை பார்த்ததும் அல்லாஹூ அக்வர் என்று சப்தமிட்டார்கள் அவர்கள் திடஹாத்திரமான மனிதராக இருந்தார்கள் அவர்கள் சப்தமிட்டு தக்பீர் முழங்கிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களது சப்தத்தை கேட்டு நபி செல்லும் அணிகளை செல்லும் அவர்களும் தூக்கத்தில் இருந்து எழுந்துவிட்டார்கள் அணைகளை செல்லும் அவர்களிடம் இல்லை நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள் என நபி செல்லாகவும் அணுகிகள் செல்லும் அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள் சிறிது தூரம் சென்றதும் அங்கே தங்கி உழு செய்ய தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதில் உழு செய்தார்கள் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டது மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் நபிசல்ல தொழுகையை முடித்து விட்டு திரும்பி பார்த்த போது ஒரு மனிதர் கூட்டத்துடன் ஜமாத்துடன் நீர் தொழாமல் இருக்க காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டார்கள் அப்போது அவர் எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது தண்ணீர் இல்லை என்று கூறினார் மண்ணில் தைமம் செய் அது உனக்கு போதுமானது என நபிசல்லும் அலஹிவசல்ல முறையிட்டார்கள் உடனே நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் தமது வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதரையும் அவர் பெயரை அபூரஜா குறிப்பிட்டார்கள் என்பவர் மறந்துவிட்டார் அழி ரதில் தாகும் அவர்களையும் அழைத்து நீங்கள் இருவரும் சென்று தண்ணீரை தேடுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் இருவரும் தண்ணீரை தேடி சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார்கள் அவள் ஒரு ஒட்டகத்தின் மீது இரண்டு தோல் வைகளில் தண்ணீர் வைத்துக் கொண்டு அதற்கிடையில் அமர்ந்து கொண்டிருந்தாள் தண்ணீர் எங்கே கிடைக்கிறது என்று அவ்விருவரும் அப்பெண்ணிடம் கேட்டனர் தண்ணீர் ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறது எங்களுடைய ஆண்கள் தண்ணீருக்காக பின்தங்கிவிட்டனர் என அப்பெண் கூறினாள் அப்படியானால் நீ புறப்படு என்று அவ்விருவரும் கூறினார்கள் எங்கே என்று அவள் கேட்டாள் அல்லாஹுவின் என்று கூறினார்கள் மதம் மாறியவர் என்று கூறப்படுகிறாரே அவரிடத்திலா என்று அப்பெண் கேட்டாள் நீ கூறுகின்ற அவரேதான் என்று கூறிவிட்டு அவளை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் அழைத்து வந்து நடந்ததை கூறினார்கள் அப்பெண்ணை அவளுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்க சொல்லுங்கள் என நபி சொல்லு அலி அவர்கள் கூறிவிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு சொல்லி அந்த இரு தோல்பொய்களில் இருந்த தண்ணீரை பாத்திரங்களில் நிரப்பினார்கள் பின்னர் அந்த இரு தோல் பைகளின் அடிப்புற வாயை கட்டிவிட்டு தண்ணீர் செலுத்தும் மேற்புற வாயை கட்டாமல் விட்டுவிட்டார்கள் எல்லோரும் வந்து தண்ணீர் குடியுங்கள் சேகரித்து வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது விரும்பியவர்கள் குடித்தார்கள் விரும்பியவர்கள் பாத்திரங்களில் எடுத்து வைத்துக் கொண்டார்கள் குளிப்பு கடமையான கடைசியாக வந்தவர் அவருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்து இதை கொண்டு போய் உம்மீது ஊற்றிக்கொள்ளும் என நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த பெண் தனது தண்ணீர் எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனித்துக் கொண்டு நின்றார் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவளது உள்ளத்தில் நபி செல்லமாக அனைகல்ல அவர்கள் மீது இருந்த வெறுப்பு நீங்கிவிட்டது அந்த இரு தோல் பைகளில் இருந்து முதலில் எடுக்கும் போது இருந்ததை விட அதிகமான இருப்பது போன்று எங்களுக்கு தெரிந்தது தோல் பையில் இருந்த தண்ணீரில் எதுவுமே குறையவில்லை அந்த பெண்ணுக்கு ஏதாவது சேகரித்துக் கொடுங்கள் என்று நபி செல்லமாக அணைகசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அவளுக்காக பேரிச்சம்பழம் மாவு போன்றவைகளை சேகரித்தார்கள் அவளுக்கு போதுமான உணவு சேர்ந்து விட்டது அதை துணியில் வைத்து கட்டி அவளை ஒட்டகத்தின் மீது அமர செய்து உணவு பொட்டலம் துணியை அவளுக்கு நுண்ணால் வைத்தார்கள் உன்னுடைய தண்ணீரில் எதையும் நாங்கள் குறைக்கவில்லை அல்லாஹான் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினான் என்பதை தெரிந்துகொள் என நம்பி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த பெண் தனது குடும்பத்தினரிடம் குறிப்பிட்ட நேரத்தை விட தாமதமாக வந்த போது என்ன என்று ஆச்சரியமான அழைத்து சென்றனர் அவர் இப்படியெல்லாம் செய்தார் என நடந்த நிகழ்ச்சிகளை கூறினாள் அவள் தன் கையின் நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹின் மீது ஆணையாக இந்த வானத்திற்கும் இந்த பூமிக்கும் இடையிலுள்ள பின்னர் முஸ்லிம்கள் அந்த பெண்ணை சுற்றி வாழ்ந்தவர்களை எதிர்த்து போராடினார்கள் அப்போது அந்த பெண் எந்த குடும்பத்தை சார்ந்துள்ளாலோ அந்த குடும்பத்தை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை ஒரு முறை அந்த பெண் தமது கூட்டத்தாரிடம் இந்த முஸ்லிம்கள் வேண்டுமென்றே உங்களிடம் போர் புரியாமல் உங்களை விட்டுவிடுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டாள் அப்போது அவர்கள் எல்லோரும் அவளுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தில் இணைந்தனர்